அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை இது நாப்பத்தி இரண்டாவது திருக்குறள் இப்ப இல்லறவியல் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம் இதுதான் முதல்ல மற்ற நாளும் முகவுரையாக சொல்லப்பட்ட விஷயங்கள் திருக்குறளில் முதல் அதிகாரம்னு சொன்னா இதுதான் குடும்ப வாழ்க்கையில்தான் தொடங்குற கடவுளை வாழ்த்தி உலகத்தோட சிறப்ப வான் சிறப்பு மூலமாக சொல்லி இதில் வாழ்ந்து சென்ற துறவிகளுடைய அருமை பெருமைகளை எல்லாம் சிந்தித்து அறத்தினுடைய வலிமை என்ன என்பதை சொல்லி இல்லறவியலை தொடங்கி இருக்கிறார் முதல் குரட்பாவில் தெரிந்து கொண்டோம் இல்வாழ்க்கை வாழ்கிறவன் அறத்தை கடைபிடிக்கின்ற மூன்று பேருக்கும் அவர்களுடைய ஒழுக்கம் சிறந்து விளங்குவதற்கு நிலையான துணையாக இருக்க வேண்டும் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிற போதே நான் எதுக்காக திருமணம் பண்ணிக்கிறேன்னா இந்த மூணு பேருக்கும் உபகாரம் பண்ணுறதுக்காகத்தான் நான் திருமணம் செய்கிறேன் இது என்னுடைய முதல் குறிக்கோள் அவனுக்கும் வாழ்க்கையில் முக்தி பெறுறதான் குறிக்கோள் ஆனால் அந்த முக்தி பெறுவது வீடு பெயர் அடைவது தான் குறிக்கோள்னு சொன்னாலும் முதல்ல இவங்களுக்கு நான் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை ஆக பிரம்மச்சாரிக்கும் வானப்பிரஸ்தனுக்கும் சன்னியாசிக்கும் உதவி செய்ய வேண்டியது என்னுடைய தலையாய கடமை எனவே நான் ஒரு பெண்ணை மனம் உடித்து நானும் அவளும் சேர்ந்து வாழ்க்கையில் நாங்கள் பொருளை ஈட்டி நாங்கள் மக்களை பெற்று வாழ்வதோடு மட்டுமல்லாமல் இவர்களுக்கு துணை புரிவது எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்பதை உணர்ந்து இல்லறத்திலே நுழைகிறான் இப்போ இன்னொரு குரற் பாவலை இந்த குரட்பாவில் இப்போ நம்ம படித்தோமே அதில் சொல்லுகிறார் இல்வாழ்வான் வீட்டிலிருந்து மனைவியுடன் வாழ்கின்றவன் என்பான் எனப்படுகின்றவன் அங்கேயும் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணையினர் இங்கே இல்வாழ்வான் என்பான்ங்கிற சொல் ஆட்சி வந்திருக்கிறது துணைங்கிறதும் வந்திருக்கு இல்வாழ்வான் வீட்டிலிருந்து மனைவியுடன் வாழ்கின்றவன் என்பான் எனப்படுகின்றவன் துறந்தார்க்கும் அறவழியில் நெறிமுறைப்படி துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுக்கும் திரும்பும் அதை அழுத்தமா சொல்றார் துவாதவர்க்கும் ஏழ்மை நிலையில் அறநெறி வாழ்வை கடைபிடிப்பவர்களுக்கும் மேற்கொள்ள ஆனா ஏழையா இருக்காங்க ஆனாலும் அவங்களும் மற்றவங்களுடைய ஆதரவு இல்லாமல் அடைக்கலம் புகுந்து இறந்தவர்களுக்கும் அதாவது அந்த காலத்திலாம் உண்டு குடும்பத்துல யாரும் தன்னுடைய உறவினர்களிடத்திலே போய் சார்ந்து இருப்பாங்க அவங்க வீட்டிலே ஏதாவது வேலை செஞ்சு அப்படியே வாழ்க்கையை நிறைவு செய்வார்கள் அவங்களும் அந்த வீட்டில் ஒருத்தர் ஆயிடுவாங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கொஞ்சம் தூரத்து உறவாக இருந்தாலும் யாராக ஒருத்தரை அண்டி இருக்கணுங்கிறதுக்காக வருவார்கள் இப்பெல்லாம் அந்த பழக்கம் இல்லை அப்பா அம்மா வந்து அண்டி இருக்கிறதுக்கே குழந்தைங்கள் அப்படி இருக்கிற போது மற்ற உறவினர்களெல்லாம் இப்போ பாரதியாருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் பாரதியாருடைய தங்க ஒருத்தி கடைசி வரைக்கும் பாரதியார்கூடையே வாழ்ந்தார் ஏன்னா அவர் கணவனோடு சேர்ந்து வாழலை கணவன் இறந்து விட்டார்னு நினைக்கிறேன் அப்புறம் பாரதியார்கிட்ட தான் வந்த பாரதியாருக்கும் அவருக்கும் குடும்பத்தை காப்பாற்றணும் அவருக்கும் ரெண்டு பொண்கள்லாம் இருக்குது ஆனாலும் தன் தங்கையை வச்சு காப்பாற்றினார் இது மாதிரி நிறைய குடும்பங்கள் அந்த காலத்தில் உண்டு யாராவது வந்துருவாங்க அவங்களுக்கு ஏதோ ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களால் தனியாக இருந்து வாழ முடியாது இவங்களை சார்ந்து தான் வாழ்வாங்க அப்படி வந்து இருந்து அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா இறந்து போனதுக்கு பிறகு அவங்களுக்கு செய்ய வேண்டிய சிராதங்கள் அதையும் இவங்க செய்வார் அதை சொல்கிறாருங்க ஆக துறந்தாருக்கும் துறவிகளுக்கும் துவாதவர்களுக்கும் இல்லற வாழ்க்கையிலேயே ஏழ்மையாக இருக்கின்றவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் தங்கிட்ட வந்து ரொம்ப நாள் இருந்து சார்ந்து வாழ்ந்து இறந்து போனவர்களுக்கும் அல்லது முன்னோர்கள் அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்களுக்கும் துணை உதவி புரிய கடமைப்பட்டவன் இருக்கிற போதும் சரி இறந்த பிறகு அந்த ஜீவனுக்கு கர்மாக்களை செய்யறது அந்த இறந்து போன உயிரை நினைச்சி அதற்குரிய சடங்குகளை செய்யறது அது தன்னுடைய முன்னோர்களுக்கும் செய்யலாம் தன்னுடைய தாத்தா பாட்டி அவங்களுக்கு செய்கிறது தன்னை சார்ந்து வந்து இறந்து போனவர்களுக்கும் அந்த ஜீவனுக்கும் கர்மா செய்யறது இதெல்லாம் தர்மங்கிற துணை நல்லாற்றின் நின்ற துணைன்னு சொன்னதுனால அது கடமை அப்படிங்கிறார் ஆக வீட்டிலிருந்து மனைவியுடன் வாழ்கின்றவன் எனப்படுகின்றவன் இது பொழிப்புறையா சொல்றேன் அறவழியில் நெறிமுறைப்படி துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுக்கும் ஏழ்மையின்ிலும் அறறி வாழ்வை கடைபிடிக்கின்றவர்களுக்கும் பிறர் தன்பால் அடைக்கலம் புகுந்து இறந்தவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் உதவி கடமைப்பட்டவன் என்று அறிந்து இல்லற வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லற வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்பதை தெரிந்து செயல்புரிய வேண்டும் என்பதற்கு இதை சொல்லுகிறார் இதை நாம இன்னும் மேலும் விளக்கி பார்ப்போம் இதை பற்றின சிந்தனையை நாம் தொடர்வதற்கு திருவள்ளுவருடைய திருவருள் நமக்கு துணை புரியும் துறந்தார்க்கும் என்பான் துணை அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்